வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவில் குடியேற்றத்தை ஆரம்பிப்பதற்கென பதினோரு கப்பல்களில் சிறை கைதிகளையும் குற்றவாளிகளையும் ஏற்றிக்கொண்டு கேப்டன் ஆர்தர் பிலிப் இங்கிலாந்தை விட்டு புறப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு ஈக்வடார் கொலம்பியாவிடமிருந்து தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா மெக்சிகோ மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தற்போதைய பாகிஸ்தான் அதாவது முந்தைய பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் ரயில் பாதை கராச்சியிலிருந்து கோத்ரி வரை அமைக்கப்பட்டது பாகிஸ்தானின் முதல் ரயில் பாதை கராச்சியிலிருந்து கோத்ரி நகர் வரை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் நியூ ஜெர்சியில் மின்சாரத்தில் இயங்கும் தனது முதலாவது தொடருந்தை சோதித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரேசில் அடிமை முறையை முற்றிலும் ஒழித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவில் முதல் வர்த்தக ரீதியான பண்பலை ஒளிபரப்பு ப்ளூம் பீல்டு கனெக்டிகட் என்ற பகுதியில் அமைக்கப்பட்டது இந்த பண்பலை வானொலி பின்னாளில் டபிள்யூ டிஆர் என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவையின் முதலாவது அமர்வு இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜாகிர் உசேன் இந்தியாவின் முதலாவது முஸ்லீம் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மலேசியாவில் கோலாலம்பூரில் சீனர்களுக்கும் மலாய் இனத்தவருக்கும் இடையில் இனக்கலவரம் மூண்டது நூற்றி தொன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ரோமில் திருத்தந்தை இரண்டாவது ஜான்பாலை கொலை செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவில் தியன்மென் சதுக்கத்தில் நூற்று கணக்கான மாணவர்கள் உண்ணாண் போராட்டத்தை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு வங்காள வீசிய கடும் புயலில் சிக்கி 600 பேர் வரை இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் சீனர்களுக்கு எதிராக இனக்கலவரம் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா மேலும் இரண்டு அணுகுண்டு சோதனைகளை மேற்கொண்டது இந்தியா மீது ஐக்கிய அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் பொருளாதார தடையை கொண்டு வந்தன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு துருக்கி நாட்டில் ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க விபத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மிகப்பெரிய வாழ்நட்சத்திரம் ஒன்று ஆஸ்திரேலிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இனி பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜார்ஜஸ் பிராக் பிரெஞ்சு ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பக்ருதீன் அலி அகமத் இந்திய குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பால சரஸ்வதி பரதநாட்டிய மேதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இந்திய குரு இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆண்டு பி ராஜமய்யர் தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வி தட்சிணாமூர்த்தி தமிழ்மேது இரண்டாயிரமாவது ஆண்டு தாரா பாரதி தமிழ் கவிஞர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆர் கே நாராயண் இந்திய மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே